उमर அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அனுமதி கேட்டேன் எனக்கு அனுமதி தந்தார்கள் சகோதரரே உமது துவாவில் எங்களை மறந்து விடாதீர் என்று நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஒரு வார்த்தையால் இந்த உலகம் முழுவதும் எனக்கு கிடைத்தால் ஏற்படும் சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் அடைந்தேன் என்று உமர் அதி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அபு தாவோத் ஒன்று நான்கு ஒன்பது எட்டு திருமிதி மூன்று ஐந்து ஆறு இரண்டு மற்றொரு அறிவிப்பில் சகோதரரே உமது துவாவில் எங்களை இணைத்துக் கொள்வீராக என்று உள்ளது இது ஹசன் சஹீ என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்